ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று துகா தொழுகையை துகா தொழுவது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வது நல்லது ஏனெனில் நபி செல்லும் அழகிய செல்லும் அவர்கள் இறைவனிடம் மீளும் மக்கள் துகாவை தொழுவது ஒட்டக குட்டிகள் சூடு தாங்காமல் கரிந்துவிடும் பகல் நேரமாகும் என்று கூறினார்கள் என நான் அவர்களிடம் கூறினேன் முஸ்லிம் ஏழு நான்கு